மனிதர்களை இந்த பூமிக்கு மேல் ஆரோக்கியமானவர்களாகவும் ஆத்மீகத்தில் வளர்ச்சி கண்டவர்களாகவும் அல்லாஹுடைய சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய நெல்லடியார்களாக இந்த பூமிக்கு மேல் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி குரானையும் இறை நேசர்களையும் அல்லா சுஹானு தாலா அனுப்பி வைத்தான் இறக்கி வைத்தான் அவர்களின் வாயிலாக வழிகாட்டிக்கொண்டே இருக்குகிறான் இறை நேசர்கள் மௌத்தாகிவிட்டாலும் கூட அவர்களுடைய அடிச்சுவும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளும் பாதுகாப்பாக பாதுகாக்கப்பட்டு எங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அவைகளை படித்து அவைகளை விளங்கி எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவகையான மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த மக்களைப் போன்று நாங்களும் ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விருப்பம் அல்லாஹுக்கு இருக்கிறது அந்த விருப்பத்தின் காரணமாகத்தான் இப்படியான ஏற்பாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் செய்திருக்கிறான் அந்த அடிப்படையில் சென்ற வாரம் கண்ணை பாதுகாத்துக் கொள்வதற்கான சிகிச்சைகள் கண்ணை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அனைவருக்குமே கண்ணை பாதுகாக்க வேண்டுமென்ற ஆசை ஆர்வம் விருப்பம் இருக்கிறது என்னுடைய கண்ணினால் பாவம் செய்யக்கூடாது கண் ஒரு நகமத் அல்லாஹ்வினால் தரப்பட்ட ஒரு அருள் இதனை நான் சரியாக பாவிக்க வேண்டும் இதனால் ஹராமான அருவருக்கத்தக்க மானக்கேடான எந்த ஒரு பாவத்தையும் செய்யக்கூடாது து என்று சொல்லக்கூடிய விடயத்தில் யாருக்குமே மாற்று கருத்துக்கிடம் இருக்க முடியாது அனைவருமே அதனைத்தான் நாடுகிறார்கள் அனைவருமே அதனைத்தான் விரும்புகிறார்கள் ஆனாலும் கூட சந்தர்ப்பம் சூழல் எங்களை பாவியாக அந்த கண்ணை கொண்டு பாவம் செய்யக்கூடிய மக்களாக சந்தர்ப்பம் சூழல் எங்களை ஆக்கி விடுகிறது அந்த சந்தர்ப்பம் சூழல் எங்களை வந்து அடையாம இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய சில விடயங்களை பற்றி நாங்கள் சென்ற வாரம் பார்த்து அதிலே மூணாவதாக பார்த்தோம் கண்ணால் ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது செய்ய எத்தணிக்கும் பொழுது இதனுடைய விளைவு எப்படியாக அமையுமோ தெரியாது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒரு பார்வை தான் ரித்தத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நாம் சென்ற வாரம் பார்த்தோம் ஒரு பார்வை தான் தாய் தந்தையை இழக்க வேண்டிய கட்டத்தையும் உருவாக்கிவிடும் தாய் தந்தையை மாத்திரமல்ல நிக்காக திருமணத்துக்குப் பிறகு பல குழந்தைகளுக்கு தந்தையாக ஆகி சுகானல்லா அன்பாக சந்தோஷமாக குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பக்கத்தில் போன அல்லது பக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணின் மீது ஒரு பார்வை ஒரு பார்வை தான் பட்டது அந்த பார்வையினுடைய விளைவு குழந்தைகள் அனாதைகளாக மாறி குழந்தைகள் அதாவது கேட்பார் பாப்பாரற்ற நிலைக்கு தள்ளப்பட்டு ஆதரவற்ற நிலைக்கு ஆளாகி குடும்பமும் சீரழிந்து சீர்குலைந்து எந்த பெண்ணின் மீது எங்களுடைய பார்வை பட்டுவிட்டதோ அந்த பெண்ணுடைய குடும்பம் சீரழிந்து எங்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது எனவே பார்வையை ஒருமுறை பார்க்கும் பொழுது இந்த பார்வையினுடைய விளைவு என்னவாக ஆகலாம் என்பதையும் கவனத்தில் கொள்வது மிக முக்கியமான அம்சம் என்று சொல்லி சென்ற வாரம் பார்த்தோம் இதே போன்று தான் இன்னமொன்றையும் சொல்லி இருக்கிறார்கள் கண்ணை பாதுகாத்துக் கொள்வதற்கு எப்பொழுதுமே சுவர்க்கத்தில் அல்லா சுகானகோத்தாலா எங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய நாமத்துகளையும் அருக்குறைகளையும் நாங்கள் எப்பொழுதுமே யோசித்து பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களோ உலகத்தில் இருக்கக்கூடிய அலங்காரங்களோ உலகத்தில் இருக்கக்கூடிய நியாமத்துகளோ மிகவும் அற்பமானது தற்காலிகமானது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் ஆனாலும் கூட சுவர்கலோகத்தில் இருக்கக்கூடிய அலங்காரம் சுவர்கலோகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் நியமத்துகள் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் கண்ணை பாதுகாத்துக் கொள்வோம் அல்லா சுபான எங்களுக்கு ஹலால் ஆக்கி இருக்கிறான் பெண்கள் வீடுகள் பலவர்க்கங்கள் கட்டிடங்கள் இவைகள் படைத்து வைத்திருக்கிறான் எங்களுக்காக வேண்டிய ஆகுமாக்கி வைத்திருக்கிறான் குரான் மிக தெளிவாக சொல்லுகிறது உங்களுக்கு எல்லா நாமத்துகளையும் அங்கே தயார் உங்களுடைய மனம் விரும்பக்கூடிய அனைத்தையும் அங்கே நான் வைத்திருக்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களின் அன்பான பெரியார்கள் எங்களுடைய இருப்பிடம் உலகம் அல்ல உலகத்துக்கு வந்திருக்கிறோம் என்று ஒரு குழந்தை பிறந்துவிட்டதோ அன்று அந்த குழந்தைக்கு மௌத்து நிச்சயம் என்று ஒரு குழந்தை மௌத்தாகிவிட்டதோ அன்று அவருக்கு வாழ்வு நிச்சயம் இதுதான் எங்களுடைய நம்பிக்கை இதுதான் எங்களுடைய அகிதா ஒருவர் பிறந்து விட்டால் அவனுக்கு செய்யக்கூடிய முதலாவது கடமை கருமம் அவனுடைய தொழுகைக்கு ஆயத்தமாகும் குழந்தை பிறந்து விட்டால் காதில் வாங்கும் எக்காமத்தின் சொல்வது சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது அதை நாங்கள் செய்து வருகிறோம் அந்த படக்கம் எங்களுக்கு இருக்கிறதே ஆனாலும் அதனுடைய நோக்கம் என்ன அர்த்தம் என்னவென்று சொன்னால் உன்னை தொழில்விப்பதற்குரிய நேரம் வந்துவிட்டது உன்னை தொழுவிப்பார்கள் தொழுகைக்காக வேண்டிய ஆயத்தமாக என்று சொல்லக்கூடிய கருத்தை தான் நாங்கள் அந்த பிள்ளைக்குழந்தை பிறந்ததுமே அந்த குழந்தையுடைய காதலே சொல்லுகிறோம் எனவே தான் உளமாக்க சொல்லுகிறார்கள் மையத்துறைய தினசா தொல்வி தொலுகைக்கும் பிறப்புக்கும் இடையிலுள்ள நேரம் இகாமத்துக்கும் இமாம் தத்மீர் கட்டத்துக்கும் இடையிலுள்ள நேரத்தை போன்ற ஒரு நேரம் என்று சொல்லக்கூடிய கருத்தை தான் லாக்கல் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் எப்பொழுதுமே ஞாபகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் எங்களுக்காக வேண்டிய இன்ப சூண்டிகளை சுவர்கலோகத்தில் அல்லா ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் குரானினை அல்லா இப்படி சொல்லுகிறான் உலகத்தை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் சுவர்க்கத்தை பற்றி சொல்லுவான் சுவர்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் உலகத்தை பற்றி சொல்லுவான் அல்லாஹுடைய சொல்றான் நான் ஆண்களை பெண்களின் மீது மோகம் உள்ளவர்களாகவும் பெண்களை ஆண்களின் மீது மோகம் உள்ளவர்களாகவும் இப்படித்தான் நல்லா படைத்திருக்கிறான் பெண்களின் மீது மாத்திரமல்லே மாடு ஒட்டகங்கள் இருக்க வேண்டும் பெரிய விவசாய நிலங்கள் இருக்க வேண்டும் பணம் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் வாகனங்கள் இருக்க வேண்டும் குழந்தைகள் நவிய நாயக நீங்க சொல்லுங்க இவைகள் அனைத்தையும் விடவும் சிறந்த சிரேஷ்டமான நலவான ஹைரான நல்லதை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா அதுதான் உங்களுக்கு அல்லா சுவர்க்கத்தை அர்ப்படுத்தி வைத்திருக்கிறான் இந்த உலகத்தில் உள்ள பெண்களை விடவும் இந்த உலகத்தில் உள்ள ஆண்களை விடவும் இந்த உலகத்தில் உள்ள குழந்தைகளை விடவும் இந்த உலகத்தினுடைய செல்வங்களை விடவும் உலகத்தினுடைய வாகனத்தை விடவும் உலகத்தினுடைய பொக்கிசங்களை விடவும் மறக்கத்தான நிரந்தரமான அழிவே முடிவே இல்லாத இன்மங்களை எல்லாம் எங்களுக்கு அல்லா ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் இந்த கண்ணை கொண்டு பாவம் செய்கிறேன் இந்த பாவத்தின் காரணமாக அந்த ஞானத்துக்களை இழக்க வேண்டிய சந்தர்ப்பம் என மோ தெரியாது என்று சொல்லக்கூடிய அச்சம் ஒரு பயம் எனக்கு உருவாக நிச்சயமாக அதுவும் என்னை பாவத்தை விட்டும் பாதுகாக்கும் உலமாக்கள் ஒன்றை பாவத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு கண்ணினால் செய்யக்கூடிய பாவத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதாவது பாவங்கள் அதிகமாக நடைபெறக்கூடிய இடங்களை விட்டு ஒதுங்கி வைப்பது உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு கடை தெருவுக்கு போக வேண்டும் தேவைக்கு போய் வந்து விடுவோம் கடை தெருவை எங்களுடைய பொழுதுபோக்கு குறிதமாக நாங்கள் ஆக்கிக் மாட்டோம் கடைத்தெருவுக்கு போக வேண்டும் சாமான வாங்க வேண்டும் ஒரு விடயத்தை வங்கிக்கு போய் வர வேண்டும் ஒரு தேவைக்காக போய் வர வேண்டும் தேவைக்கு மாத்திரம் போய் வருவோமே அல்லாம அந்த இடத்தை பொழுதுபோக்குக்குரிய இடமாக நாங்கள் ஆக்கிக் கொள்ள மாட்டோம் அதை பொழுதுபோக்குக்குரிய இடமாக ஆக்கிக்கொண்டால் அன்புக்குரிய சகோதரர்களே எங்களுடைய கண் ஏராளமான பாவங்களை செய்யும் இதனால சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாவுக்கு மிக விருப்பான இடம் கரை தெருக்கள் ஏன் காரணம் அங்கே மக்கள் பொய் பேசுவார்கள் பொய் சத்தியங்கள் நடக்கும் கண்கள் பாவம் செய்து கொண்டிருக்கும் சுபகான கலப்படம் நடக்குகிறது வட்டிக்கு மக்கள் வாங்குகிறார்கள் வட்டிக்கு மக்கள் கொடுக்கிறார்கள் ஏராளமான பாவங்களுக்கு ஒரு இடமாகத்தான் அந்த தெருக்கள் ஆகிவிட்டது எனவே தான் அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே வாழ்க்கையில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நடைபெறுமோ பாவங்களை கொண்டு நான் பீடிக்கப்படுவேனோ அப்படிப்பட்ட இடங்களை விட்டும் நாங்கள் தவிந்திருப்பது எங்களுடைய கண்ணை பாதுகாத்துக் ஒரு மிக முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு வழியாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய கருத்தையும் நுலமாக்கல் இருக்கிறார்கள் இன்றைய உலகத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் இன்றைய உலகத்தினுடைய வர்த்தக நடவடிக்கைகளை பொறுத்தவரையில் ஒரு எந்த ஒரு இடத்துக்கும் எப்படிப்பட்ட ஒரு எந்த ஒரு இருந்தாலும் கூட அது முஸ்லீம்களுக்குத்தான் சொந்தமான நிறுவனங்களாக இருந்தாலும் கூட ஒரு கண்ணியமான குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு மகனுக்கும் சமநேரத்தில் ஒரே நேரத்தில் அந்த ஆபீஸுக்கு போக முடியாது ஏன் என்று சொன்னால் அங்கு இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கும் பொழுது வாப்பட முகத்த மகனும் மகண்ட முகத்த வாப்பாவும் பார்க்க வேண்டிய ஒரு கட்டம் தான் உருவாகிறது ஆடைகளுடைய பெண்களுடைய அலங்கோலத்தை ஆண்களை பொறுத்தவரையில் பெண்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு என்று சொல்லக்கூடிய ஆடை இல்லை நீங்கள் நீங்கள் இரவையில் பாதிக்கக்கூடிய ஆடையை உங்களுக்கு வரலாம் அதை கலாச்சாரமாக ஆக்கிவிட்டார்கள் அதை நாகரிகமாக ஆக்கிவிட்டார்கள் இப்படிப்பட்ட கோபரேட் கல்ச்சரல் இப்படிப்பட்ட பிசினுடைய என்வயரமெண்ட் தான் இன்றைக்கு எங்களுடைய என்வயரன்மெண்ட் ஆகிருக்கிறது இந்த இடங்களுக்கு நாங்கள் தேவைக்கு மாத்திரம் போய் கண்ணை பாதுகாத்துக் கொண்டு காலையும் பாதுகாத்துக் கொண்டு நாங்கள் முக்மியுங்கள் ஏன் என்று சொன்னா ஹதீஷ்ல வந்து இருக்கிறது அதுமின் இந்த உலகம் இருக்கிறது எங்களுக்கு ஒரு சிறைச்சாலையை போன்றது சிறைச்சாலை என்று சொன்னா இன்பங்கள் அனுபவிக்க கூட சில சிறைச்சாலைகள் இருக்கிறது நினைக்கிறாங்க இங்கே வாழ்ந்து ஏன் காரணம் என்றா அவங்க சொல்றாங்க ஊட்டுக்கு போனா சம்பாதிக்கோனும் தொழில் செய்யணும் நாங்க உள்ளே இருந்து கொள்வோம் எங்களோட குடும்பத்தை யாரோரும் பார்த்துக் கொள்வாரு இங்க எங்களுக்கு நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்குது நண்பர்கள் இருக்கிறார்கள் எல்லா வகையான வசதியும் இருக்கிறது அன்றே ஒருவர் காட்டுகிறார் ஒரு ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு சிறைச்சாலையை பற்றி அந்த சிறைச்சாலைக்குள்ள வசதிகளை பற்றி இருக்கக்கூடிய கிரௌண்ட் இன்டர்நெட் அதாவது பொழுது ஒருவர் கேட்டார் இங்கிருந்து யாராவது போவார்களா என்பதாக சிறைச்சாலை என்று சொல்லுவதனுடைய அர்த்தம் கஷ்டத்துக்கு இடம் சிறைச்சாலை என்பதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் அவர்களுக்கு அங்கே நினைத்த பிரகாரம் வாழ முடியாது அவர்களுக்கு என்று இருக்கிறது இத்தனை மணிக்கு தூங்க வேண்டும் எும்ப வேண்டும் இப்படித்தான் உருக்க வேண்டும் விளையாட வேண்டும் உங்களுக்கு சாப்பாடு நாங்கள் எதை தருகிறோமோ ஆகமாக இருக்கிறோமோ இதைத்தான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு லோவுக்கு கீழே வாழக்கூடிய மக்களுக்கு தான் சொல்லுவோம் சிறை கைதிகள் நினைத்த நேரத்தில் வெளியே போக முடியாது நினைத்ததை செய்ய முடியாது நினைத்த அனைத்தையும் நினைத்த பிரகாரம் செய்து கொள்ள முடியாது அவருக்கு ஒரு வரையறை இருக்கிறது சிறை கைதி யாராக இருந்தாலும் சரி எதை உடுக்க வேண்டும் அங்க ஒரு ஆடை இப்படித்தான் உடுக்க வேண்டும் இந்த ஆடை இன்ன நிறம் முறை இருப்பது போன்றே எங்களுக்கு அனைத்துக்குமே முறை கொடுக்கப்பட்டிருக்கிறது அனைத்துக்குமே எங்களுக்கு ஒரு வழிகாட்டப்பட்டிருக்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே தேவைக்கு மாத்திரம் போய் தேவைகளை முடித்துக் கொண்டு வந்து சேருவோம் இது மிக முக்கியமான ஒரு அம்சம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் பாவத்தின் கண்ணை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அப்படிப்பட்ட இடங்களை விட்டு எங்களுடைய கண்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம் விமானங்களாக இருக்கட்டும் சுகானம் கண்ணை பாதுகாப்பதற்கு கஷ்டமான கஷ்டமான சோதனைக்குரியிடமாக விமானங்களும் ஆகிவிட்டது கடலிலையும் தரையிலையும் பாவங்கள் மிகைத்து விட்டது பாவங்கள் வெளியாகிவிட்டது அதே விண்ணுலத்தையும் தாண்டி போய்விட்டது பாவம் செய்கிறான் மது அருந்துகிறான் கண்கள் பாவம் செய்கிறது மனிதனுடைய சுகானந்தா மனிதன் பார்க்கக்கூடாத காட்சிகளை எல்லாம் ஆபாச காட்சிகளை மாத்திரமா எது வேணுமோ அதை பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைய உலகத்தை பாவத்துக்குரிய உலகமாகவே இன்றைய உலகம் உலகத்தை நாங்கள் மாற்றிவிட்டோம் எனவே அன்புக்குரிய சகோதரனை அப்படியான இடங்களை விட்டும் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படியாக இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் நாங்கள் சொல்ல வேண்டும் அல்லா அமலுக்குரிய தோப்பிக்கை அல்லா தர வேண்டும் நான் கேட்குகிறேன் பாவங்களுக்குரிய இடங்களை விட்டும் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பேசுவதாக இருந்தால் முஸ்லீம்களுடைய கல்யாணங்களில் பங்கெடுக்கலாமா முஸ்லீம்களுடைய திருமண விழாக்களில் திருமண பங்க பங்கெடுக்கலாமா அங்கே வரக்கூடிய பெண்களுடைய கோலங்கள் என்ன நாங்கள் சொல்றோம் ஆண்களுக்கு வேற இடம் பெண்களுக்கு வேற இடம் அங்கே ஆண்கள் அமர்கிறார்கள் இங்கே பெண்கள் அமர்கிறார்கள் சொல்லி சாப்பாட்டை பங்கு வைக்கக்கூடிய நிலத்தில் விட்டு பங்கு வைக்கிறோம் அன்புக்குரிய சகோதர்களே அன்பான பெரியார்களே கொஞ்சம் நிதானமாக யோசியுங்கள் நிதானமாக சிந்தியுங்கள் நாங்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம் முஸ்லீம்களுக்கு உலகத்தில் எங்காவதே கஷ்டங்கள் வரும்பொழுது அவர்களுக்காக வேண்டி இருக்க வேண்டுகிறோம் நல்ல விடயங்கள் தான் செய்யத்தான் வேண்டும் ஆனாலும் கூட பாவத்தை விட்டு எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமே பாவத்தை விட்டு நாங்கள் தூரமாக வேண்டுமே முஸ்லீம் உம்மாவுடைய திருமணம் எங்கே போய்விட்டது அதை திருமணம் என்று சொல்லுவதா ஒரு குடும்பத்தை ஒரு ஹான கணவன் மனைவியினுடைய தாம்பத்திய உறவை ஹலாலாக்கி வைப்பதற்காக வேண்டி எத்துணை ஹராம்கள் அங்கே நடைபெறுகிறது கபிரத்து நிக்காஹா என்று சொல்லுவது ஒரு விவாதத்து ஒரு நிக்கா அங்க ரெண்டு பேரை ஹலாலாக்கப் போகிறோம் குடும்பம் சேர்ந்து அவர்களுடைய மகனையும் இவர்களுடைய மகளையும் நீங்க நாங்கள் உங்களுக்கு ஹலாலாக்கி தருகிறோம் அந்த ஹலாலாக்கி தந்ததனுடைய ஹராம்கள் எத்துணை வகையான ஆடம்பரங்கள் எத்தனை வகையான பாவமான கர்மங்கள் இன்றைக்கு அலரிசை கச்சேரியாக மாறிவிட்டது மியூசிக்கல் ஷோ சகோதரர்கள் படம் பிடித்து காட்டுகிறார்கள் இவை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்னுடைய மலதோண்டி கல்யாணத்தில் நடைபெற்ற இசை பாடினார்கள் இவங்க தான் மனதோண்டி வச்சாங்க இந்த இந்த ஆண்கள் தான் என்னுடைய கிளாஸ்மேட் எல்லாம் என்ன விஷ் பண்ண பெண்களுடைய உறுப்பை பார்க்கும்பொழுது சுகானமா அன்புக்குரிய சகோதரர்களே இந்த கல்யாணங்களில் பங்கெடுக்க வேண்டுமா மிக தெளிவாக சொல்லுகிறேன் இப்படியான கருமங்கள் இருக்கக்கூடிய நிக்காக பங்கெடுப்பது ஹராம் நீங்கள் செய்வதோ செய்யாம இருப்பதோ உங்களை பொறுத்தால் கூட மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் இன்றைக்கு நடக்கக்கூடிய திருமணங்களை பொறுத்தவரையில் அது பள்ளியில நிக்காக செய்து கொங்கோண்டு சொல்லுகிறோம் ஏன் நல்லோர்கள் புழங்கக்கூடிய இடம் நல்லோருக்கு சொந்தமான இடம் மடக்குமார்கள் நிறைந்து வலிந்து காணக்கூடிய இடம் அல்லாஹை திதானிக்கக்கூடிய இறை நேசல்களுக்கும் சொந்தமான இடம் அந்த இடத்துல கல்யாணத்தை வச்சு போட்டு நாங்கள் என்ன தெரியுமா செய்யறோம் சாப்பாடு அந்த சாப்பாடு இந்த சாப்பாடு எங்க கொண்டு போயிட்டு வைக்கிறோம் அதை பத்தி எனக்கு பேச முடியாது மூணு பெரும் பாவங்கள் எந்த இடத்தில் நடக்கிறதோ அந்த இடத்துக்கு சொந்தமான எங்களுடைய நிக்காக நாங்கள் ஆக்கிவிட்டோம் ஒன்று மது பங்கு வைக்கப்படுகிறது ஐந்து நட்சத்திர ஹோட்டல்கள் ஆறு நட்சத்திர ஹோட்டல்கள் என்று சொல்லி ஹரியானத்தை நாங்கள் மது இல்லாத இல்ல மது அங்கே பங்கு வைக்கப்படுகிறது இரண்டாவது அங்கே அங்கே இசை இருக்கிறது இப்படிப்பட்ட மூணு பெரும்பாவங்கள் நடக்கிறதோ அந்த இடத்தில் என்று சொல்லி என்ன துவ யாரு தான் ஓவினாலும் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த துவாவுக்கு என் அர்த்தம் இந்த துவாவுக்கு என் அர்த்தம் எல்லாம் எப்படி கபூல் செய்வான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இப்படியான இடங்களை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இடங்களில் போய் நாங்கிட்டே இந்த ஹதிசெல்லம் ஞாபகத்துக்கு வரும் இப்ப அன்புக்குரிய சகோதரர்களே அப்ப கவலப்பட்டு வேல் அப்ப சஞ்சலப்பட்டு வேல் எனக்கு பேசுறதுக்கு மிச்சம் வருகிறது ஆனால் தலையங்கத்திற்குள் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சுருக்கிக் கொள்கிறேன் இதே போன்று தான் இன்னும் ஒன்றையும் குறிப்பிடலாம் கடை தெருவுகளை போன்று சபைகளை போன்று மூணாவது ஒன்றும் இருக்கிறது அதாவது சிலகட்டங்களில் சந்தேகத்துக்குரிய இடமாகத்தான் நாங்கள் இன்டர்நெட்டையும் பார்க்கிறோம் ஒருவருக்கு ஒரு மேல் செக் பண்ண வேண்டும் சரி ஒரு மேல பார்ப்போம் பிரச்சனை இல்லை ஆகும்படி ஒரு போஸ்ட் அதாவது ஒரு போஸ்டல் அதாவது என்ன சொல்லுறது தபால் கடிதம் வந்தான் இன்பாக்ஸ் பயிர் எனக்கு ஏதும் தபால்கள் இருக்கிறதா எனக்கு ஏதும் செய்திகள் இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு நாங்க அந்த நடுப்பகுதியில தான் கடிதம் இருக்கும் அதை சுற்றி இருக்கும் சில பாவமான அறிவிறப்பான அசிங்கமான காட்சிகள் உங்களுக்கு முகம் குடித்து பண்ணுவீங்க என்ன பார்ப்போமே சும்மா கிளிக் பண்ணினா எங்கேயோ கொண்டே தோங்களை சேர்த்திடும் நீங்க பாப்பீங்க பத்து மணிக்கு ராகுக் காந்திங்க ஒரு ஏஜென்ட் லெட்டர் பாக்குறதுக்கு எலும்பி வரக்குள் பத்து நிமிஷம் நீங்க மூணு மணித்தியாலத்தை கழிச்சுட்டு இருக்கீங்க பாவமான கருவத்துல ஆனா இந்த பாவத்துக்குரியுமா நீங்க அந்த இடத்துல பேத்து அந்த பட்டனை கிளிக் பண்ணு எனவே தான் நாங்க சொல்றோம் வீடுகள்லையும் நீங்க இன்டர்நெட் பாதிக்கணுமா வீடுகள்லையும் இன்டர்நெட் தேவையா எல்லாரும் புலங்கலத்துல வச்சிருக்கோங்க அது நிச்சயமாக உங்களை பாதுகாக்கும் இது நான் மட்டும் சொல்ல இல்ல இந்த காலத்தினுடைய கல்விமான்கள் கூடவே சுட்டிக்காட்டுகிறார்கள் சமீபத்தில் நடைபெற்ற ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்ல கேட்வேடைய பிரிசிபல் கூட அவருக்கூடிய பெற்றோருக்கு சொன்ன ஒரு அறிவுரை குழந்தைகளுக்கு இன்டர்நெட் கொடுங்கோ குழந்தைகளுடைய கையில இருக்கமென்றிருந்தா ஏதாவது அதோட டைம் கொடுத்து பத்து மணிக்கோ எட்டு மணிக்கோ ஒன்பது மணிக்கோ மாப்பட ரூம்ல கொண்டு வச்சிருவாப்பா காலையில எடுத்துக்கோ என்று சொல்லி பிள்ளைகளுக்கு என்று சொல்லாம் கூட இன்றைக்கு அறிவுறையாக வணங்கிக் கொண்டிருக்கிறோம் என்ற நோக்கத்தில் தேவை ஒரு ஒரு சா ரிசர்ச் செய்வாங்க வேலை செய்யாது இப்ப என்ன நடக்க முன்னா கொஞ்சம் மறுவா பார்ப்போமே அதுக்கு பார்ப்போமே ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி இது கடைசி இதுக்கு பிறகு பார்க்கறீங்களா இப்படியே பார்த்து கொண்டு போனா ராவ் ஒரு மணி ஒன்னரை மணி ஆகும் அன்புக்குரிய சகோதரன் சந்தேகத்துக்குரிய இடங்களை பாதுகாத்துக் கொள்வோம் நிலையங்களாக இருக்கலாம் திருமண நிலங்களாக இருக்கலாம் அதே இன்டர்நெட் அதாவது எங்களுக்கு தேவையான இருக்கக்கூடிய தொலை தொடர்பு சாதனங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி எவ்வளவு தேவையோ தேவையான அழுத்தி அமர்த்தி அதிலிருந்து எடுத்துக்கொண்டு தேவையில்லாத்த உட்டுவோம் இதை கொண்டுதான் எங்களுடைய கண்ணை எங்களுக்கு பாதுகாத்துக் கொள்ள முடியும் எனவே அல்லாஹுக்கு அனைத்தையும் எடுத்து நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் அல்லா நசீவாக்குவானாக அல்லா நம் அனைவரையும் எந்த கண்ணை நமக்கு தந்திருக்கிறானோ இந்த நியமத்தை நிரந்தரமான நியமத்தை ஆக்கி நம்முடைய குடும்பங்களில் யார் யாரெல்லாம் இந்த இந்த விடயங்களை கொண்டு நோய்வாய்ப்பட்டிருக்கார்களோ அல்லா அனைவர்களுக்கும் ஆவியத்தான ஆரோக்கியமான சுகமான வாழ்வை நசிமாக்குவானாக அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு அல்லா மன நிம்மதியையும் மன நிறைவையும் அல்லா வழங்குவானாக என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனையுடன் இடமாக்க இந்த முண்டி எழுதியிருக்கிறார்கள் கண்ணை பாதுகாப்பதின் காரணமாக கிடைக்கக்கூடிய லாபங்கள் என்ன ஒன்று கண்ணை எப்படி பாதுகாக்க வேண்டும் இன்னொன்று கண்ணை பாதுகாப்பதின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் என்ன இதை பற்றி மலமாக்கல் பேசியிருக்கிறார்கள் ஆரம்பத்தில் அஸ்கா லகோம் நிச்சயமாக கண்ணை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வது அவர்களுக்கு மிக பரிசுத்தமானதாகும் மிக பரிசுத்தமானது எதுக்கு பரிசுத்தம் உள்ளத்துக்கு பரிசுத்தம் கண்ணுக்கு பரிசுத்தம் உடம்புக்கு பரிசுத்தம் குடும்ப வாழ்க்கைக்கும் பரிசுத்தமாக இருக்கும் கண்ணை மறைத்து கண்ணை பாதுகாத்து வைத்துக் கொண்டு ஹலாலாக்கப்பட்ட மனைவியை பார்க்கும் பொழுது அதில் உள்ள வித்தியாசமானதாக இருக்கும் என்று உளமாக்க எழுதி இருக்கிறார்கள் கண்ணை பாதுகாப்பதின் காரணமாக என்ன கிடைக்கும் அது உங்களுக்கு அவர்களுக்கு மிக பரிசுத்தமானதாக இருக்கும் என்று சொல்லி குரான் சொல்லி இருக்கிறது எனவே உளமாக்கல் கண்ணை பாதுகாப்பதின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபங்களை பற்றி சொல்லும்போது சொல்றாங்க முதலாவது ஒரு லாபம் தான் அல்லாவுடைய கத்தளைக்கு வழிபட்டு விட்டோம் அந்த ஒன்றே போதும் தொழுது முடித்து விட்டால் பெரிய சந்தோஷம் விட்டேன் வட்டியை விட்டு விலகிவிட்டார் சுத்தமாக இருக்கிறது எவ்வளோ சந்தோஷம் ஏன் காரணம் அல்லாஹ் வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான் நான் அதை தவிந்து கொண்டு விட்டேன் ஒரு பெண் என்ன தன்னை மறைத்துக் கொள்கிறாள் ஹிஜாப் அணிந்து கொள்கிறாள் தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொள்கிறாள் அந்த ஆடைக்கு உள்ளே தன்னை தன்னை வரவழைத்துக் கொள்கிறார் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார் என்று சொன்னால் அவளுக்கு எவ்வளவு சந்தோஷம் ஏன் காரணம் என்றால் அல்லாஹுடைய லையை நான் நிறைவேற்றுகிறேன் அல்லாஹ் சொன்னதை நான் செய்து விட்டேன் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே கண்ணை பாதுகாத்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் முதலாவது கிடைக்கக்கூடிய லாபம் அல்லாஹுடைய கட்டளைக்கு நான் வழிபட்டு விட்டேன் அல்லாஹுடைய கட்டளைக்கு கட்டளையை என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒன்று முதலாவது கிடைக்கும் இரண்டாவது கண்ணை யாரு பாதுகாத்துக் கொள்வார்களோ அவர்களுக்கு இவாதத்தில் தளர்வு இன்பம் ஏற்படும் கண்ணை யாரு பாதுகாத்துக் கொள்வாரோ அவருடைய இபாதத்தில் அவருக்கு இன்பம் ஏற்படும் எப்படிப்பட்ட இன்பம் என்று ஆச்சரியமான இன்பங்கள் ஆச்சரியமான இன்பங்கள் இதைத்தான் சொல்றாங்க உள்ளங்கள் குரானை கொண்டு வயிறு நிறைய மாட்டாது உள்ளம் சுத்தமானதாக இருந்தால் குரான ஓதி யாரும் கலைக்க மாட்டார்கள் குரான ஓதி எனக்கு போதும் யாரும் சொல்ல மாட்டார்கள் ஓதி கொண்டே இருப்பார்கள் எனக்கு மூணாவது ஒரு மகள் இருக்கும் என்றால் அந்த கொடுப்பேன் செய்யல மூத்த பெண் ஜெய்னபை செய்து வபாத்துக்கு பிறகு இரண்டாவது மகளை திருமணம் செய்து கொண்டார்கள் சொன்னாங்க ரசோல் சல் அல்லாஹு செல்லாம் அந்த இரண்டாவது மகளுடைய வபாத்துக்கு பிறகு சொன்னாங்க எனக்கு மூணாவது ஒரு மகள் இருப்பால் அந்த உஸ்மானுக்கு தான் நான் கொடுப்பேன் என்று சொன்னார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே மாமா மர்மகனுக்கு இடையிலிருந்த உறவும் இஸ்லாமத்தில் பேசப்பட வேண்டிய ஒரு தலையங்கம் எனவே தான் உஸ்மான் ரவி சொல்றாங்க உள்ளங்கள் சுத்தமானதாக இருக்கும் என்றும் குரானை கொண்டே அது குரானை கொண்டு மாட்டாது குரானை கொண்டே அது வயிறு நிரம்பாது எப்பொழுதுமே பசியோடு இருக்கும் அவ்வளவு நியமத்துகள் இன்பங்கள் நிறைந்தது இதைத்தான் ஒரு அறிஞர் சொல்லுகிறார் உள்ளம் சுத்தமாக சுத்தமாக குரான் எப்படிப்பட்டது தெரியுமா அவர் சொல்லக்கூடிய விளக்கம் ஆச்சரியமானது அவர் சொல்லுகிறார் ஒரு மனிதன் உயரப் போக போக போக எல்லைகள் விரிவடைந்து கொண்டே போகும் உதாரணமாக உயரப்போக சொன்னால் நாங்கள் முதல் மாடியில் இரண்டாம் மாடி இரண்டாவது மாடிலிருந்து மூணாவது மாடி பத்தாவது மாடியில் போய் நின்று கொண்டே கொழும்பை பார்த்தால் சரளமாக கொழும்பு முழுக்க பார்க்கணும் அதாவது விரிவடைந்து கொண்டே போகும் உயரப்போக போக போக எல்லை செல் விரிவடைந்து கொண்டே போகும் உதாரணமாக ஒரு பத்தாயிரம் அடி உயரத்தில் போய் இலங்கையை பார்த்தால் முழு இலங்கையையும் பார்க்கிறோம் முழு இலங்கையும் எங்களுக்கு தென்படும் எப்படி யாழ்ப்பாணத்தையும் பார்க்கலாம் ஹம்பந்தொட்டையும் பார்க்கலாம் ஒரே பார்வையில் உயரப்போக போக எல்லைகள் விரிவடைவது போல ஆத்மீகத்தில் வளர்ச்சி காண காண உள்ளம் சுத்தமடைய அடைய தஸ்கியாவுடைய சொலுக்குடைய அமைப்பில் சுண்ணா குரான் சுண்ணா சொல்லித்திருக்கூடிய முறை பிரகாரம் எங்களுடைய ஆத்மாவை நாங்கள் சுத்தப்படுத்த சுத்தப்படுத்த சுத்தப்படுத்தக்கூடிய அளவுக்கு குரானுடைய எல்லைகள் விடிவடைந்து கொண்டே போகும் என்ற கருத்தை பல உளமாக்கல் எழுதியிருக்கிறார்கள் எங்கள்கின்றால் பல வளமாக எழுதி நிற்கக்கூடிய ஒரு கருத்தை டாக்டர் வீரமந்திரி அவர்களும் தன்னுடைய ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் குரான் இறை நூலடி சொல்லக்கூடிய இறை திருவசர் குரான் அடி சொல்லக்கூடிய குரானுடைய அற்புதங்களில் ஒன்று தான் அவர் சொல்லுகிறார் குரானுக்கு யாராலும் கருத்துச் சொல்ல முடியாது குரானுக்கு யாராலும் அறுத்தம் சொல்ல முடியாது அவருக்கு என்ன சொல்லாம என்றால் அவருக்கு விளங்கியதை அவருடைய பாசையில் அவருக்கு அதை மொழிபெயர்க்கலாமே தவிர எழுதலாமே அல்லாமல் அதனுடைய மொழிபெயர்ப்பாக இருக்க மாட்டாது ஏன் காரணம் என்றால் இறை நூலாக காரணமாக ஆத்மீகத்தில் அவருடைய ஆத்மீகத்தில் அவர் வளர்ச்சி காண ஆத்மீகத்தில் அவருடைய அவர் மேலே போக போக குரானுடைய எல்லைகளும் விழிவடைந்து கொண்டே போக முடிய கருத்து எுவார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இதைத்தான் உஸ்மான எங்களுடைய உள்ளங்கள் சுத்தம் அடையும் என்றால் குரான் நிச்சயமாக குரானுடைய அறிவு குரானுடைய கல்வி குரானுடைய குரானுடைய கொண்டு எங்களுடைய உள்ளங்கள் ஒரு போதும் வயிறு நிறைய மாட்டாங்க எனவே அன்புக்குரிய சகோதரர்களே உள்ளத்தை சுத்தப்படுத்துவோம் உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கு கண்ணை சுத்தப்படுத்துவோம் இதை சொல்லிவிட்டு மூணாவது ஒன்றையும் உலமாக்கச் சொல்லி இருக்கிறார் கண்ணை பாதுகாப்பதின் காரணமாக வரக்கூடிய மூணாவது உண்டுசுல் கல்வ நூரன் நிச்சயமாக உள்ளத்துக்கு ஒரு வகையான பிரகாசக்தி உருவாக்கி வைக்கும் உள்ளத்தில் ஒரு வகையான பிரகாசம் கண்ணை பாதுகாத்துக் கொண்டால் உள்ளம் பிரகாசமாகிவிடும் இதை நாங்கள் சரளமாக பார்க்கிறோம் உதாரணமாக கண் பார்வை இல்லாதனுடைய ஞாபக சக்தி வித்தியாசமானது கண் பார்வை இல்ல ஆனால் ஞாபக சக்தி வித்தியாசமானது அவர்களுக்கு எந்த அளவுக்கு பெரிய ஞாபக சக்தி என்றால் மக்களுடைய குரலை வைத்து மக்களை கண்டுபிடிப்பார்கள் நீங்க தானே இந்நாள் தானே பத்து வருடங்களுக்கு முன் சந்திருப்பார்கள் சவுதி அரேபியாவினுடைய முஃப்தி ஷேக் முப்தி பின்பாஸ் ரஹத்துல பதினெட்டு வயதுகளில் கண்ணை இழந்தார்கள் புறவிக்குடர் பிறக்கும்போது பார்வை இருந்தது பதினெட்டு வயதில் வந்த நோயின் காரணமாக அந்த நோயினுடைய விபரீதம் விபரீதத்தின் காரணமாக பார்வை இழந்து ஆனாலும் கூட மசீரத் என்று சொல்லக்கூடிய அகப்பார்வையை இழக்கவில்லை அல்லா அகப்பார்வையை கொடுத்திருந்தார் எந்த அளவுக்கு நாங்கள் பாகிஸ்தான் பார்த்திருக்கிறோம் சில இருப்பார்கள் பிறக்கக்குள்ளே பறவை குருடர்கள் ஆனால் குரானுக்கு நாங்கள் சொல்லுவோம் குரானுடைய கம்ப்யூட்டர் என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னால் போதும் அந்த வார்த்தை எங்க இருக்கிறது அப்படி ஓதுவது கூடாது நாங்கள் அழைப்பலாம் ஆரம்பித்து ஓதுவதைப் போன்றே அவர்கள் மினல் ஜிணக்கு வண்ணா சென்று மேலிருந்து கீழே கொண்டு போவார்கள் அந்த அளவுக்கு ஞாபக சக்தி ஆனா பார்வை இல்லை அல்லா சுலக ஒரு மனிதனுடைய ஒரு நாமத்தை பறிக்கும் பொழுது அதற்கு பிரதி பலனாக அதனுடைய இன்னமொரு வகையில அல்லாஹ் அவர்களுக்கு வேறொரு டலண்டை கொடுப்பது அல்லாஹுடைய சுண்ணாவாக அல்லாஹுடைய ஒரு நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே தான் இன்னகு யூரிசொல் கல்வ நூறன் நிச்சயமாக கண்ணை பாதுகாத்துக் கொள்ள கொள்ள கண்ணை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள கொள்ள எங்களுக்கு என்ன நடக்கும் என்றால் உள்ளத்துக்கு ஒரு வகையான பிரகாசம் ஏற்படும் இதை சொல்லிவிட்டு இந்த சுலத்து நூறு கூடிய ஆயத்துக்கு பிறகு வரக்கூடிய ஆயத்தைப் பருத்த வரையில் அல்லாஹூ நூறு அருள் வானம் பூமியினுடைய பிரகாசம் அல்லாஹு தான் அல்லாஹுக்காக வேண்டிய கண்ணை பாதுகாத்துக் கொள்ளும் அந்த பிரகாசம் என்ற கண்ணுக்குள்ள வரத்தான் செய்யும் இதைத்தான் சொன்னாங்க நஞ்ச கொஞ்சம் பூசி உடம்புல கீரிட்டா உயிர் தப்ப முடியாது குத்த தேவையில்ல ஒரு கத்தியில கொஞ்சம் பிளேட்ல கொஞ்சம் நஞ்ச பூசி மேல வச்சு தேச்சுட்டாரு மைக்கத்தியால கத்தியால சின்ன ஒரு கீரு கீரிட்டாரு எங்களை அறியாமலே மௌத்து வந்துடும் சொல்லுவாங்க கத்தியால குத்தல்ல ஒண்டும் நடக்கல்ல நஞ்சி பூசப்பட்ட அந்த கத்தி மேல பட்டா போதும் சொன்னாங்க ஆச்சரியமானது வைத்துக் கொள்ளுங்க உங்களோட பார்வை இருக்குதே ஷத்தானின் மூலமாக நஞ்சியூட்டப்பட்ட பார்வை ஷத்தானுடைய நஞ்சி அந்த பார்வையில் இருக்கிறது அன்னொரு சஹ் முன் மஸ்முன் யாராவது தன்னுடைய பார்வையை கீழே பிரகாசத்தை அலைவசல்லாம் எங்களுக்கு மிக தெரிவாக சொல்லித் தந்திருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே பார்வையை கீழே வைத்துக் கொள்வோம் மக்களுடைய பார்வையை கீழே வைப்பது என்று சொன்னால் மக்களுடைய குறைகளையும் பார்க்க மாட்டோம் ஹராமாக்கப்பட்ட பெண்களையும் பார்க்க மாட்டோம் பிறருடைய வீட்டுக்குள்ளையும் பார்க்க மாட்டோம் பிறருக்கு அல்லா கொடுத்திருக்கக்கூடிய நாங்கள் பெரிய பேராசை கண்கொண்டு பார்க்க மாட்டோம் மற்ற மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய செல்வங்கள் சுவண்டிகள் இன்பங்கள் இவைகளை பார்த்து நீங்க பெருமைப்பட வேண்டாம் இவைகளை பார்த்து நீங்க சஞ்சலப்பட வேண்டாம் நீங்க வேண்டாம் உங்களுடைய பார்வை அந்த பக்கம் திருப்ப வேண்டாம் நாங்கள் அதை அவர்களுக்கு அவர்களை சோதிப்பதற்காக கருத்தை எல்லாம் அல்லா சுபானே அன்பான பெரியார்களே பார்வைகளை கட்டுப்பாட்டில் வைத்து பார்வைகளை அடக்கி அல்லாஹுடைய பொருத்தத்தையும் அடைந்து அல்லாஹுடைய கட்டளைக்கும் வழிபட்டு உள்ளத்துக்கு ஒரு பிரகாசத்தையும் ஏற்படுத்திக் கொண்டு ஆத்மாவை சுத்தப்படுத்தி குரானுடைய விளக்கங்களையும் குரானுடைய அறிவினுடைய அறிவையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லா நம் அனைவருக்கும் தண்டருவானாக அல்லா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக சகலவிதமான பாவங்களையும் பாதுகாத்து பாவங்கள் செய்யாமலும் பாவத்துக்குரிய சந்தர்ப்பங்களை அமைத்து கொடுப்பதை விட்டும் அல்லா நம் அனைவரையும் பாதுகாத்து நம் அனைவரையும் உண்மையான முக்லீன்களாக முஸ்லீம்களாக வாழ வைப்பானாக வரமத்து The more lectures visit slhub.com